வணக்கம் நெய்யர்களி நன்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று ஏப்ரல் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று காணலாம் ஆயிரத்தி எட்நூத்தி பெண் மீது போரை அறிவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு நியூயார்க் வாகனங்களுக்கு நம்பர் பிளேட் முறையை அறிமுகப்படுத்திய முதலாவது அமெரிக்க மாநிலம் என்ற பெயரினை பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டு ஜெர்மனியின் நாசி படை வடக்கு இத்தாலியிலிருந்து வெளியேறியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சான் பிரான்சிஸ்கோ நகரில் நடைபெற்ற ஐநா சபை கூட்டத்தில் ஐம்பது நாடுகள் கலந்து கொண்டன ஆயிரத்தி சூரிய சக்தியில் இயங்கும் முதலாவது பேட்டரியினை பெல் டெலிபோன் நிறுவனம் அறிமுகப்படுத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு ராபர்ட் நாய்ஸ் என்பவர் ஒருங்கிணைந்த மின் சுற்றுக்கான இன்டெகிரேட்டட் சர்க்கியூட்டுக்கான காப்புரிமத்தை பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தாஸ்கன் நகரத்தின் பெரும் பகுதி நிலநடுக்கத்தால் அழிந்தது மூன்று லட்சம் பேர் வீடுகளை இழந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு போர்ச்சுக்கலில் நாற்பது ஆண்டுகளாக நடைபெற்ற சர்வாதிகார ஆட்சி கவிழ்க்கப்பட்டு மக்கள் ஆட்சி ஏற்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஹிட்லரால் எழுதப்பட்டதாக சொல்லப்படும் ஹிட்லரின் நாட்குறிப்புகள் நூலின் முதல் பகுதியை ஜெர்மனியின் ஸ்டேன் இதழ் வெளியிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நிக்க நாட்டில் வயலா சமோரா என்னும் பெண்மணி முதலாவது பெண் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஜப்பானில் நேரிட்ட ரயில் விபத்தில் நூற்றி பேர் கொல்லப்பட்டனர் இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பயணியர் பத்து விண்கலம் புளுட்டோ கிரகத்தின் விண்வெளி சுற்றுப்பாதையை தாண்டி சென்றது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி ஐநூத்தி தொன்னூத்தி ஆண்டு ஆலிவர் இங்கிலாந்தின் முடியாட்சியை நீக்கியவர் இவர் அரசியல்வாதி ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு மார்கோனி இயற்பியலுக்கான நோபல் பரிசு பெற்ற இத்தாலியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு புதுமை தமிழக எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு அல் பசீனோ அமெரிக்க திரைப்பட நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு டொமினிக் பிரெஞ்சு பொருளியலாளர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு ஆண்டர் செல்சியஸ்வீடன் வானவியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அறிஞர் இரண்டாயிரத்தி ஆண்டு சுவாமி ரங்கநாதானந்தர் இந்திய குரு இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஆர்தர் மில்டன் இங்கிலாந்து கிரிக்கெட் வீரர் இந்நாளின் சிறப்புகள் ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து நாடுகளின் ஆன்சாக் தினம் என்று போர்ச்சுக்கல் விடுதலை நாள் மற்றும் இத்தாலி நாசிகளிடமிருந்து விடுதலை பெற்ற நாள் என்று